रणे அப்தபித்தைண்டாசத் தாம்பூலமலாதி சுபிரமணியமிரே அஞ்சக ஜெயந்திபுரத்திற்கிபுரம் திருச்செந்தூர் சூரபத்மன் சிம்மபக்ரன் இப்படிப்பட்டதான அரக்கர்கள் எந்த அளவுக்குனா தபா இப்படி ஒரு ராஜ்வியாக பண்றது சக்கரவர்த்தி என்னமோ அவன் எவ்வளவு ஆயிரம் அண்டங்கள் அத்தனையும் ஜெயிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் துன்புறுஞ்சு இருக்காங்க அவ்வளவு பலம் இருக்க பலம் ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்றத துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான் தேவதைகள் நடுங்கினாலும் என்னடா இவனை எப்படி ஜெயிக்கிறத உட முடியலையே மகாவிஷ்ணு போன மகாவிஷ்ணு ஆனந்தமா இருக்கிறவன் நம்மளை நினைக்கிறதே கிடையாது துன்பம் வந்து இங்க வர்ற பழக்கம் கிடப்பா அப்படின்ட்டு சமயம் நினைச்சிருக்காங்க காப்பாற்றுங்க நடுவாவே அடி தாக்க முடியலையா ஏதாவது விஷயம் தெலுங்கு அப்படிங்கிற அவர் கொஞ்ச நாள் இருக்க ஒரு ஜெயிச்சு கொடுப்பான் ரொம்ப பெரிய வேண்ட ஆபீஸ்ல போன பேச்சு போயிட்டு அந்த பிறக்கறது ரொம்ப விஸ்தாரமான புறவை பரமேஸ்வரனுடைய வேலை வெளியில வந்து நெருப்பால் அதை தாங்க முடியாமல் கங்கை கரை கங்கையில போட்டு கங்கை அந்த கங்கையெல்லாம் காஞ்சி போகிற பரிசு கங்கா மாதா பொறுக்காம என்ன பண்ணிட்டு அந்த நானல் காட்டுல ஆறா போட்டுதான் அந்த நானல் காட்டுல போட்டதுனால தான் நானல் காடுக்கு சரம் அந்த சரங்கள் நானல் இருக்கக்கூடியதான காடு வனம் வனத்தல் பிறந்தவர் இந்த ராதான் அந்த பிறந்தார் அவர் அந்த ஆறு குழந்தைகளை பிறந்ததா இந்த விசாகு ஒரு நட்சத்திரம் அந்த விசாகா நட்சத்திர தேவதைகள் ஏதோ அப்படி வந்த ஆறு குழந்தைகள் ஒரே மாதிரி ஐடென்டிக்கா இருக்கு சார் இந்த தமிழ்லேயும் சொன்ன பத்தியில ஒத்தர் மாதிரியே ஏழு பேர் உலகத்துல இருக்கு இவன் பண்ணாமலை சொல்றான்னு சொல்றாங்க ஐடென்டிக்கா இருப்பாங்க சும்மா இதுல இருந்து வந்துதான் ஆறு தனித்தனியா ஐடென்டி ஒரே மாதிரி நட்சத்திரி அதுக்கப்புறம் அம்பாள் வளர்த்து ரொம்ப நாள் ஆன பிறகு அந்த சுப்பிரமணிய சுவாமி ஜெயிக்கணும் அப்படின்னு அம்பாட்ட வந்து பொழுது சக்தியை கொடுத்தார் சக்திங்கிற ஒரு ஆயுதம் பரமேஸ்வர ஆயுதம் இருக்கு திரிசூலம் புதுசா அது வரைக்கும் வேல் கிடையாது தயார் பண்ணி கொடுத்த அந்த சக்தி இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி எனக்கூடியதான மூன்று சக்திகளையும் சேர்த்து கொடுத்தா அந்த சக்தி எப்படி இருக்கு பல பலான அதுக்கு தங்க வேல் நாம் பஜ்ராயுதம் மாதிரி அதில் உடைக்க முடியாம இருக்கிறதுனால வஜ்ர வெயில் தான் எத்தனையோ வெயில் சொல்ற மாட்டில இதெல்லாம் சந்த புராணத்துல இருக்கு கதையெல்லாம் கொண்டு வந்தார் சார் அத வந்து அந்த திருச்செந்தூர் ஜெயந்திபுரத்துக்கு போனா போய் எத்தனையோ அம்புகளை போட்டுப்பட்ட ஒவ்வொரு அண்டத்திலையும் இருக்கக்கூடிய நான் அந்த சூரபத்மன் தாரகாசுரன் அங்கிருந்து அம்ப போடுவா இவன் திரும்பி அம்பு போ அந்த இடத்துல திரும்பி அம்பு போட்டா இன்னொரு ஊருக்கு போயிடுவான் அடுத்த சகே எப்படி சார் போறது உங்க பம்ப எல்லாம் அம்பாட்ட போனப்பவலைப்படாது அப்படின்னு இந்த சக்தியை கொடுத்தான் இந்த சக்தி என்ன பண்ணிட்டு அவனிடத்துல இருக்கக்கூடியதான மாயையே மறுத்து விட்டது சம்பரமாயை அழிச்சது சம்பரமாய அழிக்கக்கூடியதான சக்தி எதுக்கு சார் இருக்க அகபரா அப்படின்னு வேதங்கள் சொல்ல கூட அகண்டக்கார வத்தி சொன்ன அந்த விற்பி எனது என்ன பண்ண மாயையை அழிச்சு விடுது மாயை அழிச்சு மற்ற தேவதைகள்ம் மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்து வரலாம் எதுக்காக அம்மா நீங்க சக்தி கொடுத்த அதனால ஜெயிச்சுட்டு வந்தாச்சு நீங்க கொடுத்த சக்திய திருச்செந்தூர்ல சமுத்திர கரையில என் காரிய சரணாதி அடைவாள அவளுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் சமுதிரக்கரையில இருக்காராம் ஏன்னா சமுதிரக்கரையில அலைகள்லாம் இருக்கு நம்மள கபலீகரணம் பண்ணி போயிடும்னு நினைப்போம் அவ்வளவு பெரிய அலையா வரும் நம்ம கால கிட்ட வரப்ப அதனுடைய அப்படிப்பட்டதான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லணும்னு அப்பா இடத்துல வந்தாராம் நியாயமா எங்க சார் அப்பா கிட்ட வரணுமா வேண்டாமேஸ்வர் அவர்கிட்ட வரானது பரமேஸ்வரனை விட்டுட்டு இங்க வந்துருக்காரு எதற்காக அப்படின்னு கேட்டார் வர்றப்பவே என்ன பண்ணினாரா உடம்புல இருக்கக்கூடியதான கவசங்கள் தலையில் இருக்கக்கூடியதான உக்னிங்கள் தலைவாக அதெல்லாம் கைட்டு விட்டு மரியாதையோட வந்திருக்க பெரியோர்களை பார்த்தும் நம்ம மரியாதையோட இருக்கணும் இது தரமா சொல்றது அலங்காரங்கள் அது இருக்க கூடாது பெரியோர்கள் பக்கம் தலை வணங்கி வரணும் போல வணங்கி வந்து பரம மங்களூபம் அதுமே அப்படிப்பட்டது அப்பா கிட்ட வந்திருக்காளே சிவன்கிட்ட போய் சொல்லலையே அப்படிங்கிறார் இல்ல ஒரு காரணத்துக்காக தான் சொல்ல பரமேஸ்வரருக்கு நைவேந்தியம் நடந்தாச்சு நைவேந்தியமான பிறகு அந்த நைவேத்தியம் சிவ நிர்மாளியம் யாருக்கு சேரணும் ஒரு பதவியை சண்டீஸ்வரன் பண்ணிட்டே இருப்பார் எப்போமே தபஸ் பண்ணிட்டே இருப்பார் நீங்க சிவன் கோவிலுக்கு போனா சண்டீஸ்வர சொல் போட்டவர் என்பதில் என்ன பிராரம்போ என்ன பண்றான் என்ன ஏதுன்னு தெரியவே மாட்டேங்கிறது என்ன பண்ணணும்னு கூட தெரியல போய் சண்டீஸ்வரனை நமஸ்காரம் வரணும் கை கொட்டுறதோ பண்ணிட்டு இருக்கா இருக்கட்டும் ஆனா விவகாரம் என்னடா சார் சண்டீஸ்வரனுக்கு ஒரு ஒரு பகுதியை அம்பா கிட்ட வந்த முதல் நைவேத்தியம் பரமேஸ்வரனுக்கு தான் சம்பிரதாயம் அம்பாளுக்குதான் நைவேத்தியம் அதுக்காக சொல்றேன் நீங்க எப்படி மதுரையா தஞ்சாவூர் கேட்பாங்க மதுரை அந்த இடத்துல அந்த அம்மா சொல்லு அப்படிதான் நடக்கும் இன்னொண்ணுன்னா இந்த பக்கம் தான் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா இங்க இங்க நடந்த விவகாரம் பரமேஸ்வரனுக்கு நிவேதனமாச்சு நிவேதனமான ஒரு பகுதியானது சண்டீஸ்வரனுக்கு கொடுத்தாச்சு அவரே தபஸுல இருந்து மகா தபஸ்வியா இருக்கக்கூடியதான் அவர் அந்த அன்னைக்கு பண்ண வேண்டியது ஜபம் பண்ணி பிடிச்சா தான்வேத்தியங்கள் அம்பாளுக்கு வந்தாச்சு அப்படி இருக்கப்படுவார் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுவார் அப்ப என்ன குழந்தை சாப்பிடலாம் என்ன பண்ணுவா சார் ஆத்துல இருக்கு கொடுத்துருவோட இல்லையோ அது கொடுத்துட்டு போறாரு எனக்கு கொடுத்துட்டா என்ன அவர் பண்ணி இருக்கணும் அவருமாட்டின் அவரோ சண்டாம்சம் சண்டனுடைய சண்டிகேஸ்வருடைய ஒரு அம்சம் ஒரு பகுதியோம் ஏன்னா நம்ம போனோம்னா அப்ப நமக்கு அவர் பண்ணி இந்த மகாவிஷ்ணுவா இந்திரா விசாக சுப்பிரமணிய சுவாமி என்னூர் பண்ணலாம் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா இவ வந்து பார்த்திருக்க அம்பாளுக்கு முன்னாலேயே தெரியும் என்ன கண்ண சக்தியா இருந்தேன்னா இருக்க தெரியும் இருந்தாலும் என்ன நம்ம சக்தியை கொடுத்தாலும் நம்ம குழந்தைகள் ஜெயிச்சா அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஆஹா சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்தட அந்நேரத்துக்கு அம்பாள் என்ன பண்ணியிருக்கா தான் ஆகாரத்தை முழுக்க சாப்பிட்டு அந்த தாம்பூரை தான் இப்பதான் வாயில கொண்டிருக்க ஏதாவது என்ன பண்றது பச்ச கற்படிதான அழகான பதார்த்தங்கள்லாம் போட்டு அம்பாளுக்கு கட்டினதான அந்த பீடா இருக்கு அதுலி தம்பூர் கொடுத்தாள அதை வாங்கிட்டு இவ சாட்டதான சுப்பிரமணிய சுவாமிக்கு மற்றவர்களுக்கும் அமிதமான ஒரு சக்தியும் அமிதமான ஒரு மாதிரியமும் ஏற்பட்டது அப்படின்னு அபரிமிதமான சக்தி ஏற்பட்டதுன்னு விசேஷமாக இவர் தியானம் பண்றவர்களுக்கு உலகம் முழுக்க அவசியமாகும் அவ்வளவு வசத்தியான ஒரு தத்துவம் ஆகியால் இப்படி நடந்தது யுத்தத்துல ஜெயித்து அபஹி அறக்கர்களை அழித்து அபகிருதத்தை இருக்கக்கூடியதான அந்த ஆவரணங்கள் அவைகளையும் திரிபுர நிர்வால்யம் பரமேஸ்வரனுடைய நிர்மால்யமான ஒரு பகுதியான தண்டை சில கொடுத்திருக்கார் அதையும் நம்ம விட்டு அவர் கவலைப்படுவார் என கூடியதான விட்டுவிட்டு அம்ப வரும்பொழுது நிவேதனம் பட்டிருந்தாப்பா அமிதமான ஒரு ஐஸ்வர்யம் வருமாம் அமிதமான ஒரு புத்தி சக்தி வருமாம் அப்படின்னு சொல்லி பதன தாம்பூல கபலாக விசேஷமாக பசிய பிரயோகம் அற்புதமாக சொல்லியிருக்க தேன் நைவேத்தியம் சகலட்சேமும் ஏற்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆச்சு அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் என்று ரொம்ப நாள எதிர்பார்த்துருக்க இந்த ஸ்லோகத்தை இத நாளைக்கு பார்ப்போம்